வணக்கம் நற்றினியின் சரித்திரம் திட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் ஆறு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டாம் மெக்லனின் விக்டோரியா கப்பல் உயிர் தப்பிய பேருடன் ஸ்பெயினை வந்தடைந்து முதன் உலகை சுற்றி வந்த கப்பல் என்ற பெயரை பெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு கரிபியன் தீவான குவாத் லூபேவை தாக்கியதில் ஆறாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இலங்கையில் புதிதாக வட மத்திய மாகாணம் அமைக்கப்பட்டது ஜேஇ டிக்சன் அதன் முதலாவது முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து இலங்கையின் மொத்த மாகாணங்களின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு கிழக்கு ருமேலியா பல்கேரியாவுடன் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க அதிபர் வில்லியம் மெக்கென்லி நியூயார்க்கில் சொல்லப்பட்டு படுகாயம்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூண்டது இந்தியா பாகிஸ்தானை தாக்கி லாகூரை ஒரு மணி நேரத்தில் கைப்பற்ற போவதாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தென்னாப்பிரிக்க பிரதமர் ஹென்ரிக் வர்வேர்டு அவர்கள் நாடாளுமன்ற அமர்வின் போது குத்தி கொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்வாட்சிலாந்து ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஐரோப்பாவிலிருந்து நியூயார்க் சென்று கொண்டிருந்த இரண்டு பயணிகள் விமானங்கள் பாலஸ்தீன தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு ஜோர்டானுக்கு கொண்டு செல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ரஷ்யாவின் லெனின் கிராட் நகரம் மீண்டும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் என பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வேல்ஸ் இளவரசி டயானாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது இரண்டு பில்லியன் மக்கள் தொலைக்காட்சி மூலம் இந்நிகழ்வை பார்த்தனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐரோப்பிய தமிழ் வானொலி மற்றும் மக்கள் தொலைக்காட்சி ஆகியவை ஆரம்பிக்கப்பட்டன இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டு ஜான் ஆடம்ஸ் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க சமூகவியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு சரத் சந்திர போஸ் இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சாம் அ சபாபதி யாழ்ப்பாண நகரின் முதலாவது முதல்வர்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 ஆயிரத்தி ஆண்டு நிமல் சிரிபாலு டிசில்வா இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சையது அன்வர் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அலாவுதீன் கான் வங்காள சரோது இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு பாக்கா மூக்கையா தேவர் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஹரிவான்ஸ்லால் பூன்சா